வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு முதல் தடவையாக உருளை கிழங்கு பிரிட்டனுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு பெர்முடாவில் ஆங்கிலேயர்கள் குடியேறினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க போர் விமானம் ஒன்று எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தின் எழுபத்தி ஒன்பதாவது மாடியில் தவறுதலாக மோதியதில் 14 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் இசகாயா என்ற இடத்தில் மழை மற்றும் மண் சரிவு காரணமாக தொள்ளாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது தெற்கு வியட்நாமில் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை எழுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு அதிகரிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் டங்ஷான் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் சுமார் இரண்டரை லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வாஷிங்டனில் கென்னவிக் என்ற இடத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலிய நீச்சல் வீரர் இயன் தார்ஃப் ஒரே உலக சாம்பியன் போட்டியில் ஆறு தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார்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 நூற்றி எண்பத்தி ஆறாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனுஷ் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துல்கர் சல்மான் மலையாள திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்போன்சா கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட முதலாவது இந்திய பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாரு மஜூம்தார் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சா கணேசன் தமிழக அரசியல்வாதி சமூக ஆர்வலர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லீலா நாயுடு இந்திய நடிகை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிளைவ்ரைஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகா ஸ்வேதா தேவி வங்காள எழுத்தாளர் சமூக ஆர்வலர் இந்நாளின் சிறப்புகள் பெரு நாட்டில் விடுதலை உலக கல்லீரல் அலர்ஜினால் உலக இயர்க்கை வளம் பாதுகாப்பு நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை